சச்சிதானந்த விோத்தியேதாபயவிஷாஷாயோ சபர்ஷா தா தா மூமிர்பாமீயைஸ்னவாசோ விபூஷணைசி தூபதீ போபார கை சாங்கம் சம்பூஜ்ய விதிவத்து ஸ்தவை ஸ்துத்வான ஆவிர்ஹோத்திரர் தொடர்ந்து நிமிச்சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணுறார் பகவானை எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி விஷயங்களை இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் ஐம்பத்தி மூணா இந்த கடைசி வாக்கியம் ஹரிம் நமேத் ஹரியை பூஜை செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் முக்கியமாக வணங்க வேண்டும்ங்கிறது தான் அங்கே இருக்குது ஸ்லோகத்தோட ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம் சாங்கோபாங்காம் சபார்ஷதாம் தாம் தாம் மூர்த்திம் ஸ்வமந்திரதா அதாவது சாங்கம் உபாங்கம் அதாவது முக்கியமான அங்கங்கள் இப்போ கைகள் கால்கள் அப்புறம் அதில் இருக்கிற விரல்கள் இருக்குது இல்லையா அது உப்பாங்கங்கள்னு பேர் இந்த பூஜையிலையும் அங்க உபாங்கம்னு இருக்குது இந்த கிரமங்கள் ஆஹா சாங்க உபாங்காம் ச பார்ஷதாம் மூலமூர்த்தியை சுற்றி நிறைய மூர்த்திகள் இருக்கும் துவாரபாலகர் இருப்பார் கருடாழ்வார் பகவான் இருப்பார் கருட பகவான் இருப்பார் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சுவாமிகள்லாம் இருக்குமோ இல்லையோ அதெல்லாம் ச அந்த பார்ஷதர்கள் பகவானுக்கு சேவை பண்ணக்கூடியவர்கள் அந்தந்த மூர்த்திகளை அது அதுக்குள்ள மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணணும் அப்படிங்குற அதுக்கெல்லாம் பாத்தியம் அர்க்யம் ஆச்சமணியம் காலம்புறது கையில் ஜலம் விடுறது அப்புறம் ஆச்சமம் பண்ணுறதுக்காக ஜலம் கொடுக்கறது அப்புறம் ஸ்நான வாச வாசோ விபூஷனை ஸ்நானம்னால் அவரை நீராட்டுறது அப்புறம் விசேஷமான ஆபரணங்கள் எல்லாம் போடுறது அப்புறம் கந்த மால்ய அக்ஷத கந்தம்னா சந்தனம் மல்யம்னால் மாலை புஷ்பமாலைகள் கந்தமால்ய அக்ஷத்தைகள் தூவுறது ஸ்ரக்பிகின்னா புஷ்பமாலைகள் சந்தன மாலைன்னு சொல்லலாம் ஆஹ் ஸ்ரக்பிஹி அதெல்லாம் சேர்த்துக்கணும் ஸக்குனால் சாதாரணமாக புஷ்பமாலை அப்புறம் அர்ச்சனை பண்ணுறது தூப தீப நைவேத்தியம் உபகார கை விதிவத்து சாங்கம் சம்பூஜ்ய முதல்ல பண்ண வேண்டிய உபச்சாரங்களை பண்ணிவிட்டு அப்புறம் மூலமூர்த்திக்கு ஹரிக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பூஜை பண்ணி விதிவது பூஜை பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஸ்தோத்திரங்களை சொல்லி புகழணும் ஸ்தவைஹி ஸ்துத்வா அதுக்கப்புறம் நன்றாக அந்த விஷ்ணுவை நன்றாக நமஸ்காரம் பண்ண வேண்டும் இதுதான் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தொடர்ந்து நாம் பிறகு படிக்கலாம் ताम ताम சாங்கோ சார்ஷா தா தா மூமன் தாமீய விபூஷணை கந்தமிரி संपूज्य विधिवत, ஸ்தவைஸ்து நேத்தரி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் அருப்புரலில் ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்களது மொபைலில் பெற